சீரராஜ் செல்வம் போல் சீர்கபை என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாயம் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் கிராமோபி லோகாத்தி ஆசிரித்தோட்டிம் நஷ்டிம் விஜிமா கரோதி அந்த அத்தியபிரா எஸ் தாபஸ் ஹேத்துர் பவதி நியமினாம் ஏக்க நிர்வாணதாயி அதிகதர பரிணாமோ உதயோ அர்க்கோபக இந்த ஸ்லோகம் வந்து விருத்தாலங்காரம் என்ற ஒரு அணியின் முறைப்படி எழுதப்பட்டிருக்கிறது தமிழ்ல அணி இலக்கணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உயர்வு நபிர்ச்சி அணி தற்கொலை பேற்றவணி ஓமை அணி உருவக அணி யமக அணி அப்படின்னு இருக்குது அணினா ஒரு வகையான அலங்காரம் இப்ப வந்து தாமரைப்பூவிலிருந்து தேன் ஒழுகி பொய்கையின் நீரோடு கலந்து பொய்கை நீரை யார் பருகினாலும் இனிப்பாக இருக்கிறதுன்னு ஒரு புலவன் எழுதுறான்னு வச்சுக்கோங்க எந்த ஊர்லங்க இப்படி தாமரையிலிருந்து தேன் உழுகி பொய்கே ஊரா தண்ணியில் கலந்து தண்ணி இனிப்பாகிற அளவு தேன் எந்த கலக்கும் சொல்லுங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது மிகைவிட சொன்னது இதுக்கு வந்து உயர்வு நபர்ச்சி அணின்னு பேர் அதாவது உள்ளத பத்து மடங்கு பெருக்கி சொல்றது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுவே ஒரு அலங்காரம் அதுவே ஒரு அழகு அதுவே வந்து ஒரு சுவைபட பேசுவதாகும் கன்னியாகுமரியில் இருக்கிற அம்மனுடைய மூக்கில் இருக்கிற மூக்கத்தை வெளிச்சம் கடல்ல கப்பல்ல ஐம்பது மைலுக்கு கப்பால வர்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க நானும் கன்னியாகுமரிக்கு போகணும் போகணும்னு நினைச்சு ஒரு இதை போயிட்டேன் போய் பார்த்தா என்ன எப்படி சொல்றான் அதை பார்த்தா நடைமுறை ஒண்ணு இல்லையே அப்படின்னா இது உயர்வு நிறையாணி சில விஷயங்களை பெருசாக்கி சொல்ற போது அதுல ஒரு சுவை ஏற்படுது ஒரு காதலியை பார்த்து வருணிக்கிறான் கதாநாயகன் சந்திரனுக்கு பெண்ணே உன் மேல ரொம்ப கோபம் ஏன்னா நீ பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்திரனை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ பிறந்து உன் முகத்தை பார்த்த பிறகு யாருமே சந்திரனை பார்க்க மாட்டேங்கிறாங்களா அதனால சந்திரனுக்கு உன் மேல கோபம் அப்படின்னு ஒரு புலவன் எழுதுறான் இது உண்மையா இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு ஆனால் இது ஒரு அலங்காரம் அந்த மாதிரி இது ஒரு அணி விருத்தாலங்காரம் என்ற அணியின் பார்பட்டது விருத்தாலங்காரம்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதமான கருத்துக்களை சுவைபடச் சொல்லுவது இதுல என்ன சொல்றார் இந்த சூரியன் நிலையில்லாமல் ஒரு இடத்தில் நில்லாமல் இங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கிறான் ஆனால் பூமியில் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு நிலையாக இருக்கிறது அவன் போக்கு நிலையில்லாமல் இருக்கிறது நம்ம மேல உள்ள நல்ல அபிப்பிராயம் நிலையாக இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் அடுத்தது ஒளி வீசும் போது எல்லாம் கூசுது கண்களை கூச வைக்கிறான் ஆனால் நம்ம கண்ணை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல அவன் அப்படி செய்யல அவன் மனசுக்குள்ள நாமலாம் நல்லா இருக்கணும் நினைப்பு தான் இருக்கு அப்ப ஒன்றுக்கு ஒன்று விரோதம் அடுத்தது எங்க பார்த்தாலும் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறான் ஆனால் அப்படிப்பட்டவன் முனிவர்களை குளிர்ச்சியோடு பார்த்து மோக்ஷத்தை தருகிறான் இப்படிப்பட்ட சூரியன் உங்களை காக்கட்டும் என்று விருத்தாலங்காரத்தில் பாடியிருக்கிறார் இதிலே சூரியனுடைய சில இயல்புகள் சொல்லப்படுகின்றன கிராமான்னு லோலோ அபி கிரம அப்படின்னா கிரமம் என்றால் நடத்தல் கோயிங் வாமன பெருமாள் உயரமா வளர்ந்த போது அவனுக்கு த்ரிமே வெற்றி மூணு ஸ்டெப்பு வெற்றிகரமா வச்சான் எல்லா உலகத்தையும் அடைக்கிட்டான் திரிவிக்ரமன் அப்படின்னா மூன்று வெற்றிகரமான காலடிகள் வைத்தவன் கிரமன ஸ்டெப் கோயிங் இங்க கிரமான் லோலோப்பி லோலக அப்படின்னா விருப்பம் விருமாய் அலைதல் இப்பவும் கூட தமிழ்ல பேசுற போது லோலோ லோலன்னு அலைறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க லோ அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு பொருளின் மீது உள்ள விருப்பத்தினால் அங்கும் இங்கும் அலைதல்னு அர்த்தம் ஸ்ரீ லோலன்னு சொல்லுவான் ஸ்ரீ லோலன்னா பெண்களை தேடி இங்கிட்டு இங்கிட்டு அலைறவான் சில பேர் குடி லோலன் சில பேரு போஜன லோலன் சில பேரு விளையாட்டு லோலன் நரசிங்க பெருமாளுக்கே லோலன் ஒரு பேர் உண்டு அகோபிலம் போனீங்கன்னா மா லோலன் அப்படி மா மகாலட்சுமி திருமகள் திருமகள் மீது ரொம்ப பிரியமாய் இருக்கிறவன் மா லோலன் இங்கே சூரியன் இங்கும் அங்கும் அலைவதிலேயே நாட்டமாய் இருக்கிறான் கிரமான் லோலோ அப்படி இருந்தால் கூட லோகான உலகங்களை தது உபகிருத்தி கிருத்தவ் உபகிரு அவர்களுக்கு நன்மை செய்வது உபகாரம் பண்றது உபகிருதி என்றால் உபகாரம் செய்வதிலே உபகிருத்தி கிருத்தவ் என்றால் உபகாரம் செய்யக்கூடிய செயலிலே ஆசிரித்தக அதாவது அந்த பக்தர்களுக்கு நன்மை செய்வதிலே ஸ்தைரிய கோட்டிம் அதாவது ஸ்தைரியன நிலையா இருக்கக்கூடியது கோட்டினா உச்சக்கட்டம் பக்தர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த உபகிருத்தி கிருத்தாவும் அதாவது நன்மை செய்யக்கூடிய செயலிலே நிலையா இருக்கிறவன் அவன் அதுல வந்து ரொம்ப ஸ்டடியா இருக்கிறான் அவனுடைய போக்குதான் இங்கு அங்குமா இருக்குமே தவிர ரொம்ப நிலையானவன் உறுதியானவன் இந்த சிங்கத்தை எதுக்கு காட்டு ராஜான்னு சொல்றாங்க ஏன் புலிய சொல்ல கூடாதா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க புலிக்கும் சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று காட்டுல இருக்கிற ஆய்வாளர்களை கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க புலி வீரமானது தான் ஆனால் தன்னை விட ரொம்ப உயரமான பெரிய பிராணி வந்துட்டா புலி பின்வாங்கிடும் ஆனா சிங்கம் அப்படி இல்லை யானையா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய விலங்கா இருந்தாலும் நம்ம அடிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டா அது நிச்சயமா போய் அடிச்சிடும் சிங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சிங்கத்தினுடைய வால் நுனி பகுதியில் இருக்கிற மயிர்கற்றையெல்லாம் நீங்கள் அப்படி விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் வால் நுனியிலே ஒரு நகம் இருக்கும் நகம் இருக்கிற மாதிரி கெட்டியா ஒரு நகம் இருக்கும் சிங்கத்துக்கு மட்டும்தான் அது உள்ளது அத வந்து சாமந்திரிகா சாஸ்திர என்ன சொல்றாங்க வீரத்துக்கும் உரிய ஒரு இலக்கணம் சிங்கத்திலேயே உயர்ந்த ஜாதி சிங்கத்துக்கு அதை பார்க்கலாம் அப்படி ரொம்ப ஒரு கம்பீரமானது நிலையானது சிங்கம் என்ன பண்ணுமா சில சமயத்துல தன்னுடைய எடைய போல பத்து மடங்கு பதினைஞ்சு மடங்கு எடையுள்ள ஒரு எருமைய வாயில கவ்வி நாற்பது அடி உயரத்துக்கு அந்த எருமையோட தாவி தூக்கிட்டு ஓடிடும் அவ்வளவு தூதரம் ஆற்றல் பார்த்தா உயரம் இவ்வளோ தான் இருக்கும் சர்க்கஸ்ல பாத்துருக்கீங்க செய்யும் இவ்வளவு உயரம் தான் இருக்கும் இஞ்சி போனால் அஞ்சு அடி ஆறு அடியா இருக்கும் அது உடம்புல ஆட்டமாக அவ்வளோ வச்சிருக்கிறான் அதுக்குதான் அந்த பின்னங்கால்களை ஊன்றி தாவுகிற போது அது அப்படியே ஆணி மரம் பூமியிலே வேரூன்றி இருப்பது போல ஸ்டெடி அணிக்குமா அது ஊன்றி தாவுகிற போது அது பின்னங்கால யாரும் அசைக்க முடியாதுங்க அதுக்கு பேர் தான் ஸ்தைரியம் ஸ்தைரியம்னா நிலைப்பாடு ஸ்டெடி அசைக்க முடியாது இருக்கிறது எதுல உபகிருத்தி கிருத்தவ் இந்த கிருத்தவங்கிறதும் ஆசிரித்தகங்கிறதும் சேரும்போது கிருதா வாசரித வரும் அது வந்து சந்தி கிருத்தவ் பிளஸ் ஆசிரித்தக ரெண்டும் சேரும்போது கிருதா வாசரித்த அப்படிதான் வந்திருக்கு சுலோகம் அப்போ அலைவதிலே இங்கும் அங்கும் அலைவதிலே நாட்டமாய் உள்ள அந்த சூரியன் உலகங்களுக்கு உபகாரம் செய்வதிலே மட்டும் நிலையாக இருக்கிறது அசைவில்லாமல் இருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்றாங்கல்ல அசைக்க முடியாத கோட்பாடு சைரிய கோட்டியும் கோட்டின்னா உச்ச நிலை அது உள்ளதான் சூரியன் அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா சூரியனுடைய வெப்பத்தை பார்த்து நாம ஏமாந்துடுறோம் அது துஷ்ட கிரகம்னு சொல்லி இந்த உஷ்ணந்தான் இந்த உலகக்கெல்லாம் உயிர் கொடுக்குது நமக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகத்தான் அப்படி இருக்கிறான் அப்படின்ற இந்த இமயமலையில இருக்கிற ஜீவநதிகள் சொல்றோமே இந்த யமுனா பிரம்மபுத்திரா இதெல்லாம் ஏன் ஜீவ நதிகள் இமயமலையில் இருக்கிற கூடிய பனியை இந்த சூரியனானது அவ்வப்பொழுது உருக வைத்துக் கொண்டே இருக்கிறது தினம் உருக வைக்கிறதுனால அது தண்ணீராக மாதிரி மாறி ஜீவநதிகளாக அதாவது வற்றாத நதிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நதிகள்லாம் வற்றினா என்ன ஆகும் வட வட இந்தியா இப்ப இன்னைக்கு கங்கையும் காவிரியும் இணைத்தால் இந்தியா செழிப்பாகும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கங்கை இருக்கிற தைரியத்தில் பேசுறாங்க சூரியன் தொடர்ந்து ஒரு மாதம் வரவில்லை என்றால் இந்த கங்கை காவிரி பிரம்மபுத்திரா எல்லாம் ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா இமயமலையினுடைய பனிதான் உருகே அப்படி வருது ஹிமம் என்றால் பனி அப்போ நமக்கு வேற விஷயம் தெரியாட்டியும் கூட இந்த ஜீவ நதிகளை உற்பத்தி ஆக்குகிற வேலையாவது அவன் டெய்லி செய்யறான்ல நமக்கு தண்ணி அவன் கொடுக்கறான் தாவரங்களுக்கு போட்டோசிந்தோசிஸ் மூலமா உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கிறதுக்கு சூரியன்தானே காரணமா இருக்கிறான் அதனால இந்த உலகத்துக்கு நன்மை செய்வதில் அவன் அசைக்க முடியாத நிலையாக இருக்கிறான் அப்படிங்கிற அதாவது நிருணாமா மனிதர்களுடைய திருஷ்டிம் அப்படின்னா பார்வையை விஜிக்மாம் அப்படின்னா கூச செய்வது மனிதர்கள் கண்ணெடுத்து பார்க்கிற போது யாரும் சூரியன் அப்படி வெளிச்சு பார்க்க முடியாது கூசிட்டு தான் பார்ப்பாங்க விஜிக்மாம் அப்படின்னா கூசுதல் கோணலாய் பார்த்தலுக்கு விஜிக்மாம் அப்படிமா கண்களை கூசி ஒரு மாதிரி பார்க்க முடியும் அப்ப நமக்கு என்ன தோணும்னா இந்த சூரியன் மக்கள் தன்னை பார்க்க கூடாது என்று நினைக்கிறான் அதனால தான் இவ்வளவு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கறான்னு நாம் தப்பா நினைப்போம் ஆனா உண்மை அதில் அவ்வளவு உஷ்ணத்தோட இருந்தாதான் இந்த உலகம் நிலைக்குங்கிறதுக்காக நீங்க எதுக்கு என்ன பார்க்குறீங்க அனாவசியமா பார்க்கணும்னா காலையில பாருங்க உதயசூரியனை பாருங்க அஸ்தமன சூரியனை பாருங்க உச்சிவேளை சூரியனை ஏன் பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிறீங்க என்று சூரிய பகவான் சொல்லுவதாக இவர் கற்பனையா சொல்றேன் விஜுஹ்மாம் கூசி வி தது அதாவது வி ததுதபின்னா கொடுத்தாலும் கூட இந்த கூசி பார்க்கும் நிலையை கொடுத்தாலும் கூட திருஷ்டினா பார்வை யாராவது மத்தியானத்தில் சூரியனை பார்த்து கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் இருக்காங்களா பண்ணித்தான் திரும்ப காலையில் சூரியனை பார்க்கறாங்க என்னன்னா சூரியனுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது தன்னை ஒருவன் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டான்னா திரும்ப திரும்ப அவன் நமஸ்காரம் பண்ண முடியாத ஒரு ஈச்சையை கொடுக்கிறான் மலேசியாவில் ராமாயண தலாங்குன்னு சொல்லுவாங்க தலாங்குனா மலே லாங்குவேஜில் கொண்டாட்டம் நாடகம் கேளிக்கை நிறுத்தம் ராமாயண தலாங்கன்னா ராமாயண நாடகம்னு அர்த்தம் இந்த ராமாயண நாடகம் மலேசியாவில எங்கேயாவது எந்த ஊர்லயாவது போட்டாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நிலைமை என்னடா அந்த ஊர்ல சினிமா தியேட்டர் பூரா காத்தாடும் அந்த நாடகம் நடந்து அந்த ட்ரெண்டை தூக்கிட்டு போற வரைக்கும் யாரும் சினிமாவுக்கு போறதில்லை இல்ல இந்த ராமாயண நாடகத்தை தான் பாக்குறான் என்ன காரணம்னா இந்த ஒரு நாடகத்துக்கு அவங்க அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறான் எத்தனை ஆயிரம் தடவை பார்த்தாலும் அழுக்கிறது இல்லை சலிக்கிறது இல்லை ராமாயணத்தை திரும்ப திரும்ப மலேசியாவில் பார்க்க அது மாதிரி இங்கே இந்த சூரியன் எவ்வளவு கண்களை கூச செய்தாலும் கூட ஒரு முறை பார்த்தவர்கள் தினமும் அவனை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற வகையிலே அவன் அருள் செய்கிறான் திருஷ்டி விஜிக்மாம் கரோத்தி அந்த அத்தியந்த பத்ராம் கரோத்தினா செய்கிறான் அந்தரன்னா உள்ளேன்னு அர்த்தம் என்ன உள்ளே என்றால் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன செய்யறான் ஒரு எண்ணத்தை வளர்க்கிறான் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்தர அத்தியந்த பத்ரா பத்ரம் என்றால் மங்களம் பத்ராணி என்றால் மங்களங்கள் அர்த்தம் எதி ஜீவதி பத்ராணி பசியதி மனிதன் பிழைத்து மாத்திரம் இருப்பா இருப்பானை ஆயில் மங்களங்களை பார்ப்பான் அப்படிங்கிறார் அந்தர என்றால் உள்ளே ராஜாவுடைய மனைவிகள் எல்லாம் வெளியில எல்லாரும் பார்க்கற மாதிரி ரூம் கட்டி வைக்க மாட்டான் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னால அந்த புறம் அப்படிங்கிறது அந்த உள்புறம் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம பார்வைக்கு வெளியில எல்லாம் நன்மை மாதிரி இருக்கும் சாப்பாடு உள்ளுக்குள்ளே அது உடம்புக்கு பல கெடுதல் பண்ணும் அதை டாக்டர் தான் கண்டுபிடிப்பார் ஐசோடோப்ஸ் மூலமா அதனால அங்கே உள்நோக்கிய ஒரு கண்ணோட்டத்தை இவர் அந்த மனசுக்குள்ளே அப்படிங்குற இப்ப தாய்லாந்தில் டயட் ரைஸ்னு ஒரு ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்னன்னா அந்த அரிசி வந்து சாப்பிட்டா சக்கர வியாதி குறையில இது அந்த நாட்டில் மட்டுந்தான் பயிராகுது அதை வந்து இவங்க சில இந்தியர்கள் கஷ்டப்பட்டு விதை நெல்ல கொண்டு வந்து பஞ்சாபில் பயிரிட்டு இப்போ இந்தியாவிலேயே தயாராகுது அந்த தமிழ்நாட்டில் கிடைக்கிற இடம் ஈரோடு மட்டும்தான் ஈரோட்டில் மட்டும் டயட் ரைஸ் எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டால் உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்த அந்த டயட் ரைஸ் அரிசியை சமைச்சு சாப்பிட்டா நாற்பது நாளில் உங்களுக்கு சரட்டுன்னு சுகர் இறங்கிடுது அந்த டயபெட்டிக்கு கணக்கு உண்டே குறைஞ்சிருந்தான் சக்கரவியாதி ஆரம்ப நிலைமையில இருந்தா ஒரு மாதம் சாப்பிட்டா சுத்தமா இடுபட்டு போகுது அப்படி ஒரு அரிசி இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் நமக்கு வெளியே தெரியறது இல்லை சக்கரவியாதி காரனையும் சக்கரவியாதி இல்லாதவனையும் வெளியில பார்த்தா ஒரே மாதிரி தான் ஆனா திடீர் செத்து போயிடுவான் கேட்டால் அவருக்கு டயபெட்டிஸ் ரொம்ப இருந்ததுங்க அதனால வந்து ஜீவ கருவிகள் எல்லாம் மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே சூரியன் என்ன நினைக்கிறான் என்பது உங்களுக்கு வெளியே தெரியாது வெளிய பார்த்தா அவன் காந்தக்கூடியவனாக எரியக்கூடியவனாக உஷ்ணத்தை தரக்கூடியவனாக காட்சியளிக்கிறான் ஆனால் மிகுந்த செய்வதிலே நன்மைகளை செய்வதிலே அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் இன்னும் சொல்ல போனா சூரியன் உக்ரமா இருந்தாதான் பூமியிலே நீர்நிலை என்பது பேலன்ஸ் ஆகும் அதாவது இன்னுதான் வந்து வெட் டெம்பரேச்சர் இருக்கலாம் ஒரு மரத்துக்கோ அல்லது ஒரு பூமிக்கோ ஒரு செடிக்கோன்னு ஒரு கணக்கு இருக்கு பூமிக்குள்ளேயே நிறைய நீரூற்றுகள் வெடிக்கின்றன அதெல்லாம் பூமியின் மேல்மட்டத்துக்கு தேவைக்கு மேல வரும்போது தாவரங்கள் அழுகி விடுகின்றன அதனால தாவரங்களுக்கு ஓரளவுக்கு மேல அந்த மாய்ச்சர் இருக்கக்கூடாது அந்த சூரியனை உறிஞ்சி எடுத்துடலாம் அப்படின்ற சில சமயங்கள்ல தண்ணி வேணும் இப்ப நாதஸ்வரன் இருக்கிறார்கள் நாதசுரம் செய்யறாங்க இல்லையா நாதஸ்வரம் செஞ்சு முடிச்ச உடனே ஆறு மாசம் வந்து தண்ணீர் ஊற அதுக்கு பேர் தண்ணீர் பாடம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் மூனையும் கலந்த ஒரு கலவையில அதை கொஞ்ச நாள் ஊற வைக்கிறாங்க இதுக்கு எண்ணெய் பாடம்னு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கிறாங்க நாதசுரம் வெடிப்பு விடாம இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் நாதசுரம் வந்து எங்கயோ இருந்து செய்யல அதுவும் மரத்துல தானே செய்யறாங்க அது மட்டும் வெடிப்பு விடாம எப்படி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சில பக்குவங்கள் அது மாதிரி இந்த பூமியிலே பல பக்குவங்கள் நீர் பக்குவம் வெயில் பக்குவம்னு இருக்கு அது நமக்கு தெரியாது பகவான் எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளே சிசுவுக்கு உல்பம் என்று வைத்திருக்கிறானோ அதுபோல இந்த பூமியை சுற்றி பல ஆவரணங்கள் வைத்திருக்கிறான் அததான் இப்ப இந்த காலத்தில் விஞ்ஞானி கண்டுபிடிச்சு ஓசோன் லேயர் அப்படின்றான் அதுக்கப்புறம் கிளவுடு லேயர் என்றான் நைட்ரஜன் லேயர் என்றான் என்னென்னமோ லேயர் இருக்கின்றான் இதெல்லாம் பகவான் வச்சதே அப்படி அத்தியந்த பத்ரா மிக அதிகமான மங்களங்களை அவன் செய்கிறான் அப்போ இது ரெண்டாவது விருத்தாலங்காரம் கண்ண பார்க்க முடியாதபடி கூசு செய்யக்கூடிய அளவு வெளிச்சத்தை கொடுக்கறான் ஒருவேளை அவனுக்கு நம்ம பிடிக்கலையோ நாம அவனை பார்க்க கூடாது என்று நாம ஐயுகிற சமயத்திலே அவன் உள்ளத்திலே எப்படி நினைக்கிறானா இவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போட அவனோட உஷ்ணமாக இருக்கிறான் மூன்றாவது வரி யஹ தாப்பஸ்யாபி ஹேத்துர்பவதி தாபம் வெப்பம் உஷ்ணம் அர்த்தம் அதாவது மிகுந்த உஷ்ணத்துக்கு அவன் காரணமாய் இருந்தாலும் காரணமாய் இருந்தாலும் கூட நியமினாம் ஏக்க நிர்வாண நியமினான முனிவர்கள் முனிவர்களுக்கு உயர்ந்த மோட்சத்தை தரக்கூடியவன் இப்போ இந்த உஷ்ணம் முனிவர்களுக்கு தேவை அவங்க அந்த குண்டலியினுடைய உஷ்ணத்தை எழுப்பி அந்த உஷ்ணத்தினாலே அவர்கள் ஞானத்தை வளர்க்கிறார்கள் ஒண்ணுமில்லை பறவைகளுக்கு எல்லாம் அடைகாக்கும் சக்தியை கொடுத்துருக்காங்க அடைகாக்குறதுங்கிறது என்ன வேற ஒன்னும் இல்ல அந்த உடம்பு தான் இப்ப விஞ்ஞானி என்ன பண்றான் இன்குபேட்டர்னு ஒரு மிஷின் செஞ்சிருக்கிறான் கோழி முட்டைகளை அப்புறம் உள்ள வச்சு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஆன் பண்ணிவிட்டா அந்த உஷ்ணம் தொடர்ந்து இருபத்தி நாள் இருக்குமாற அந்த முட்டையெல்லாம் பொறிச்சு குஞ்சாயிடு ஆனா இவன் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ற அந்த உஷ்ணத்தை கோழிகள் உடம்பில் ஆண்டவன் இயற்கையாகவே வச்சுருக்கிறான் அது எங்கே இருந்து வச்சான்னா சூரியனுடைய கிரணங்களிலிருந்து கோழிகள் அந்த உஷ்ணத்தை உற்பத்தி செய்கின்றாங்க இன்னைக்கு உலகத்தில் நானூறு கோடி கோழிகள் இருக்கு நேரமாக மனுஷங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது கோழிகள் எண்ணிக்கை இப்போ வர வர கோழியை வந்து விஞ்ஞான ரூபமாக அதிகமாக உற்பத்தி பண்ணி கோழி மார்க்கெட்டே ரொம்ப டவுன் ஆகிப்போச்சு ஒரு காலத்தில் கோழி தான் வசத்தின் தான் ரொம்ப சீப்பாகி போச்சு நானூறு கோடி கோழி இருக்குதா அந்த நானூறு கோடி கோழிக்கும் உடம்புல கிரணங்களாலே நம்ம உடம்புல இருக்கிற ஹேத்து அப்படின்னு சொன்ன காரணம் இந்த உஷ்ணமானது தாவரங்களுக்குள்ளே குளிர்ச்சியான தாவரம் உஷ்ணமான தாவரம் என்று ஒரு பாகுபாடு ஏற்படுவதற்கு காரணமாகிறது சந்தனத்தை அழைச்சு அவன் குளிர்ச்சி உண்டு பண்றான் சில தாவரங்களுக்குள்ள இந்த குளிர்ச்சி காலங்காலமா மாறாதபடி இருக்கும்படி ஆண்டவன் வச்சிருக்கிறான் அந்த மாதிரி தாவரங்களை கண்டுபிடிச்சு அந்த தாவரங்களுடைய சாரை எடுத்து அதனால ஓவியம் வரைஞ்சா அந்த ஓவியம் எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் அழியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான் அந்த வைத்திய புஸ்தகங்கள் இப்படி போட்டிருக்கு எந்த தாவரங்களிலே அந்த வண்ணக்கலவை அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஈரப்பசையானது நிலையாக இருக்கும்படியாக பகவான் படைச்சிருக்கிறானோ அந்த தாவரங்களை தேடி கண்டுபிடித்தார்களான் கும்பகோணம் போனீங்கன்னா ராமசாமி கோயில் கோவில் இருக்கு அதாவது சாரங்கபாணி கோவிலுக்கு பின்னாலே ராமசாமி கோயில் ஒரு அந்த ராமசாமி கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கோவில் சுவர்களில் போறா ராமாயண சித்திரங்கள் படமாக வரையப்பட்டிருக்கின்றன நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி பெயிண்ட் இல்லாது அது எத்தனையோ நூறு வருஷத்துக்கு முன்னாலே நாயக்க டெனசிட்டி சவுத் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தபோது தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட சாரினாலே அந்த ராமாயண காட்சிகள் வரையப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புதுமிருக கொலையாமல் இருக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்களே எத்தனை வருஷத்துக்கு நிற்கு நினைக்கிறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வங்கி போகும் மறுபடியும் வந்து ரீ பெயிண்ட் மதுரை மீனாட்சி கோயில் அப்படித்தான் நான் சின்ன பையனில் நடந்தபோது பிடி ராஜன் தலைமையில் ஒரு புனர் நிர்மாண குழு போட்டு மீனாட்சி கோயில் கோபுரத்துக்கெல்லாம் அடிச்சாங்க பெயிண்ட் ஏற்றி நீ ரூபாய் செலவு ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா பழசாய எறும்ப ஒற்றை மாதிரி கண்டாவே போயிடுச்சு ஆனால் இவங்க அந்த காலத்தில் எடுத்த அந்த மூலிகை சாற்றினால் வரைந்த ஓவியங்கள் இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரீபெயிண்டிங்கே தேவையில்லைங்கிற மாதிரி அது என்ன தத்துவம் அப்படின்னா சில தாவரங்களிலே இந்த குளிர்ச்சி சக்தியானது நிரந்தரமாக இருக்கு அவன் வைத்தியன் யோசிச்சு இந்த குளிர்ச்சியை நம்ம தலையில எண்ணெய்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா எண்ணிக்கிற போது உடம்புக்கு போகும் இல்ல அப்படின்னு யோசனை பண்ணினான் அப்ப தெய்வத்துக்கு உபாசனை பண்ணின போது அவனுக்கு என்ன புத்தியில ஐடியா தோணுச்சுன்னா எந்த தாவரத்தினுடைய குளிர்ச்சி நமக்கு தேவை நினைக்கிறோமோ அந்த தாவரத்தினுடைய சாற்றனை எடுத்து எந்த எண்ணெயை தலைக்கு வச்சுக்கிறோமோ அந்த எண்ணையோட கலந்து அந்த நீர்ப்பசை சுண்டுகிற அளவுக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சினா இந்த குளிர்ச்சி பூரா அந்த எண்ணிக்கை போயிடும் அப்புறம் எத்தனை மாதம் வச்சு நீங்கள் தேய்ச்சா கூட அந்த குளிர்ச்சி மாறாதுன்னு கண்டுபிடிச்சு அப்படிதான் பொன்னாங்கண்ணி தைலம் அப்படிதான் வல்லார தைலம் அப்படிதான் பிரம்மி எல்லாம் அப்படிதான் வருது இது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி அந்த மாதிரி செய்கிற போது சில மூலிகைகளை சேர்த்து நித்தியம் எவ்வளவு தைலம்னு ஒரு தைலம் அந்த தைலத்தை தொடர்ந்து தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நரைக்கவே நிறைக்காது கொட்டவே கொட்டாது அப்படி தைலங்கள்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் இவ்வளவுக்கும் காரணம் என்னடான இந்த குளிர்ச்சிக்கும் பின்னே பின்பலமாய் இருக்கிறவன் அந்த சூரியன் தான் அவனுடைய உஷ்ணன்தான் தாவரங்களுக்கு உயிரூட்டி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஹேதுரூர் பவதி ஹேதுனா காரணமாகிறான் நியமினாம் ஏக்க நிர்வாண நியமி நியம் அப்படின்னா யமன அடக்குதல் மனதை அடக்குதல் நியமம் அப்படின்னா ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு நியமம்னு பேர் இப்ப இன்னைக்கு ஏகாதசின்னு சொன்னா ஏகாதசிங்கன்னு கேலண்டர்ல பார்த்தாலே சல்லுன்னு கோபம் வருது சி என்னடா இது இப்ப தான் வந்துட்டு போன மாதிரி இருக்கு மறுபடியும் ஏன்னா மனசை அடக்க முடியல இவ்வளவுக்கும் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க உடம்புக்கு முடியலன்னா பரவாயில்லப்பா ரொம்ப முடியலன்னா பழம்பால் சாப்பிடப்பா சாதமா சாப்பிடாம கொஞ்சம் சுஜி செஞ்சு சாப்பிடுப்பா எவ்வளவு விதி விலக்குதான் கொடுத்துருக்காங்க அது கூட நம்மளால மனசை அடக்க முடியல ஆனா முனிவீர்கள் என்ன பண்றாங்க வெறும் ஒரு உள்ளங்கை அளவு தண்ணி சாப்பிட்டுட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிறாங்க ஒரே ஒரு பழம் சாப்பிட்டுட்டு பத்து வருஷம் இருக்கிறாங்க சுமார் ரெண்டு கை சாதம் சாப்பிட்டுட்டு ஐம்பது வருஷம் இருக்கிறாங்க ஒரே ஒரு மூச்சை இழுத்துட்டு கடலுக்கடியில் நூறு வருஷம் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் மனசை அடக்கிறவங்க நியமிகள் மனதை அடக்கியவர்கள் யம அப்படின்னா அடக்குது அதனால தான் யம தர்மராஜனுக்கு ஏன் யமன் பெயர் வந்ததுனா ஆட்டம் போடுற ஆம்பளையையும் அவன் வந்து பாச வீசினா அடங்கி போக வேண்டியதான் அடங்கியது மூச்சு அப்படின்னு சொல்லி அசாக அனைவரையும் அடக்குகிறவன் அவனுக்கு யமன் என்று பெயர் வந்தது ஒரு மோட்டர் பைக்கு ஏமகான் பேர் வச்சிருக்கான் ரோட்ல போற அத்தனை பேரையும் நாங்க அடக்கி அழிச்சிருக்கோம் இப்போ இந்த நியமி முனிவர்களுக்கு அவன் என்ன செய்யறான் இங்குறது உயர்ந்ததே குறைக்கும் நிர்வாணம் என்றால் மோட்சம் நிர்வாணம்னா நாம வேற இடத்துல யூஸ் பண்றோம் துணிமணியெல்லாம் இல்லாம இருந்தா நிர்வாணம் அது ஒரு வகையில ரைட்டு தான் ஏண்டா அப்படின்னா ஆத்மாவை இந்த சரீரமானது ஆறு ஏழு கோஷங்களால் மூடியிருக்கிறது அந்த கோஷங்களையெல்லாம் நீக்கி இந்த உடம்பை இந்த சுத்தமாக வெளியே போக வச்சு ஆத்மாவை வெளிக்கொண்டு வர்றதற்கு அது நிர்வாணம் அது மோட்சம் அதே அர்த்தத்தை இங்கே சட்ட அன்ற வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நிர்வாணம்னு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து சரீர நிர்வாணம் இது வஸ்திர நிர்வாணம் அந்த நிர்வாணதாகி இந்த சூரியனை என்ன பண்ணுறான் அவனை தோக்கி தியானிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறான் வேறு ராமலிங்கர் சொல்லுவார் நீங்கள் பஜனை பண்ணுவதன் மூலமாக பக்தி பாடல் பாடுவதன் மூலமாக யோகிகள் சம்பாதிக்கக்கூடிய உஷ்ணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் அந்த ஞான உஷ்ணம் உங்களுக்கு பக்தியை கொடுக்கும் முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறார் அப்போ சூரிய நாராயணனுடைய உஷ்ணத்தை இவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறார்கள் இந்த விஞ்ஞானிகள் வந்து சூரிய அடுப்பு அப்படின்னு செஞ்சு சாதம் கொதிக்க வைக்கிற மாதிரி அவங்க சூரியனுடைய உஷ்ணத்தை குண்டலி எழுப்புவதற்கு பயன்படுத்தி அவர்களுக்கு அது ஞானம் உண்டாகிறதுக்கு காரணமாகிறது என்ன ஆர்ப்பாட்டமான உலகில் ஈடுபாடு இஸ்ரேல் நாட்டு பழையமே அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் கட்சி கூட்டத்துக்கு வந்தாலும் ஒரு சூட் கேஸை தூக்கிட்டே வருவாரா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அது என்னன்னு யாரும் கேட்டாலும் சொல்லவும் மாட்டார் நாளடைவில் அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்டு ரகசியமாக லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு சூட்கேசை பயன்படுத்துறாரு இந்த சூட்கேசை வந்தவுன்னே டேபிள் கையில் வச்சிட்றாரு இவனுக்கு ரகசியமாக எடுத்து உள்ளே பணத்தை வச்சு மூடி கொடுத்துட்றானுங்க அவங்களுக்கு ஒரு காரியம் சாதிச்சு கொடுக்குறாருன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது நியூஸ் பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாரு இதை எப்படியே வளரவிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால் ஒரு நாள் அந்த சூட்கேசை திறந்து காமிச்சா இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கிழிஞ்ச கோட்டம் ஒரு குச்சியும் இது என்னன்னா ஒரு காலத்தில் நான் ஏழையா இருந்தபோது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஆடு மேய்க்கிறதுக்கு நான் பயன்படுத்துற குச்சி அப்ப நான் போட்டிருந்த கோட்டு எவ்வளவு பணம் வந்தாலும் நான் பழசம் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சூர்கேச எங்க பண்ணாலும் தூக்கிட்டு போறது நிறைய பாராட்டுகளும் புகழும் பட்டங்களும் எனக்கு கிடைத்து மாலை மரியாதையுடன் அனுபவிக்கிற போது மண்டிக்கு போதை ஏறுற போது திறந்து பார்ப்பேன் எப்பா ஆடு மேய்ச்சை வந்தா மறுபடியும் ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக பாத்துக்க தலைகளா நிக்காத வேண்டாம் அப்படின்னு எனக்கு அது ஒரு புத்தி போகட்டும் அப்படின்னு இப்ப முனிவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வருதுன்னா இந்த சூரிய நாராயண தினம் போது இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் அந்த ஆத்மாவை மூடி அவர்களுக்கு அஜானம் ஏற்படாதபடி அவன் நிரந்தரமாக அவர்களை காப்பாற்றி வருகிறான் நிர்வாண தாயி இவன் பெருமாள் வந்து எப்பவுமே கொடுப்பாரே தவிர எடுக்கிறவர்கள் சூரிய கிரணங்கள் தண்ணீரை எடுத்தா கூட அதை மறுபடி மழையா கொடுத்துரும் சூரியனை வழிபடுகிறவர்கள் சூரியனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது நீங்க ஏதாவது பொங்கல் நைவேத்தியம் பண்ணா கூட அதை நீங்கதான் திரும்பி சாப்பிட்றீங்க அவன் கொடுக்கிறவன் எடுக்கிறவன் இல்லை இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா ஊவை சுவாமிநாதையர்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க அவர் தமிழ் தாத்தா அவர் வந்து மணிமேகலை முதலிய ஏற்றுச்சுவடிகளை தேடி போன போது ஒரு தடவை சிற்றம்பல கவிராயர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மிதிலைப்பட்டிங்கிற ஊர் கிராமத்தில் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு போனார் அந்த சிற்றம்பிழக்க வீராயர்கிட்ட அவருக்கு வேண்டிய அந்த பழைய தமிழ் ஏட்டிச்சுவடிகள்லாம் வாங்கின பிறகு நீங்கள் புலவர் பரம்பரைன்னு சொல்கிறீங்களே ஏதாவது சுவையான அனுபவமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் வந்து சில சிறுகதைகளாகவோ சம்பவங்களாகவோ புத்தகமாக வெளியிட்டு மக்களுக்கு தெரிய பண்ணுகிறேன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நடந்த கதைங்க அது ஒரு தடவை நான் வந்து ஒரு வெளியூருக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்லாம் முடித்த பிறகு அங்கேருந்து திரும்புறதுக்கு லேட் ஆகிப்போச்சு அப்போ ஒரு மாட்டு வண்டியை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் மிதலைப்பட்டிக்கு அவன் சொன்னால் ராத்திரி நேரங்க உங்க ஊர் போய் சேர்கிறதுக்கு விடிய காலம் ஆகி போகும் அதனால் நான் வந்து உங்க ஊரில் உங்களை இறக்கி விட்ட உடனே எனக்கு நீ ஒரு வேளை சாப்பாடு போட்டு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்போ நான் வருவேன் பே சரி நான் வந்து எந்த விதமான மறுப்புன்னு சம்மதிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அது ரொம்ப தூரம் டே அதே மாதிரி அந்த வண்டியில நான் மாட்டு வண்டியில வரும்போது அந்த வண்டி ஓட்டுற பொழுது போறதுக்காகவும் பாட்டு பாட ஆரம்பிச்சான் சினிமா பாட அந்த காலத்துல ஏது நல்ல பழந்தமிழ் பாட்டு பழந்தமிழ் பாடல்களை ராகமா கர்நாடக ராகத்துல பாடிட்டு வர்றான் அது இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்னு ஒரு பாட்டு இது வந்து தனி பாடல் திரட்டில் இருக்குது கம்பன் சோழரா சாட்டை கவிச்சிக்கிட்டு ஊர் தேடி வந்தபோது ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயி தண்ணி இறக்கிற ஏற்றத்தில் மனுஷாள் எப்படி எப்படி நடந்தா தானே அது ஏறி இறங்கும் அப்படி நடக்கிற போது ராகம் போட்டு மூங்கில் இலையுமே லே அப்படின்னு பாடுவானா இந்த பக்கம் போறபோது அப்படி திரும்பி வரும்போது தூங்கும் பனி நீரே அப்படிமான கம்பர் கேட்டார் ஆஹா நல்லா இருக்க நல்லா அடுக்கு மொழியா பாடுறான் அடுத்த வரி என்ன அப்படின்னா இவன் ஒழிய காலம் ஏழு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இதைதான் பாடிக்கிட்டு இருக்கான் கீழ விழுந்து மாதிரி முடிக்கட்டும் அவனை நேரில் ஏதாவது கேட்டு போடுறது அடுத்த வரி என்னடா அப்படின்னு அவரு உட்கார்ந்து இருந்தாரான் கடைசி சாயந்தரம் ஆனவுடனே பாடுற மாத்தி அடுத்த வரி பாட ஆரம்பிச்சான் தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு பாடின அப்பா அடுத்த வரி என்னவா இருக்குன்னு நானும் என் மண்டைய போட்டு கசக்கி என்னென்னவோ யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த வரி வரல அப்படின்னுட்டு அவனை பார்த்தியப்பா அடுத்த ஊருக்கு போக விடாம இங்க உன் பாட்டு என்னை கட்டி போட்டுச்சே ரெண்டாவது வரி பாடின பிறகுதான் நான் மேலே முடிஞ்சது அதனால இந்த ஊருக்கு மேலே விட்டான் அப்படின்னு பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அந்த ஊருக்கு மேலே விட்டான்னு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை நல்ல ஒரு நயமான ஒரு இசையோட அவன் பாடிக்கிட்டு வர்றான் அப்போ இந்த சிற்றம்புள்ள கவிராயர் வண்டியில் உட்கார்ந்து இருந்தவர் அந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு பரவாயில்லையப்பா வெண்பா தலையை தட்டு ரொம்ப நல்லபடியா இருக்கு ஆசிரியப்பா முறைப்படி இருக்கு அப்படின்னமுன்னே உங்களுக்கு என்ன வெண்பா ஆசிரியப்பா பேசுறீங்க நீங்க என்ன தமிழ்வாதியாரா அப்படின்னு கேட்டாங்க என்னப்பா அப்படி கேட்டுவிட்டேன் இந்த மிதிலப்பட்டிங்கிறது எந்த ஊர் தெரியுமா எங்க முத்தாத்தா அதாவது தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இருக்கிறாரே அவர் பெரிய கவிராயர் புலவர் அப்போ இந்த ஊர் வந்து வெங்கடப்ப நாயக்கர்னு ஒரு ஜமீன்தாருடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது இவருடைய கவித்திறனை புகழ்ந்து அது வெங்கடப்ப நாயக்கர் என்ன பண்ணார் இந்த மிதலை அப்படியே எங்கள் முத்தாத்தாவுக்கு மானியமாக கொடுத்துட்டார் நாங்கள் பரம்பரை பரம்பரை அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே காட்டுற ஒரு பெரிய கருங்கல் தூண் இருக்கும் அந்த கருங்கல் தூணில் தான் எங்கள் தாத்தா யானை கட்டுவாராம் ஏன்னா அவர் வெங்கடப்ப நாயக்கர் யானையெல்லாம் கொடுத்துருக்காரு அப்போ நாங்கள் யானையெல்லாம் கட்டி சோறு போட்டிருக்கோம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொன்னார் உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்தவன் பாட்ட நீ அது வரையும் பாட்டிக்கிட்டு வந்தவன் இந்த கதையை கேட்டவுடனே பாட்டை நீ பாட்டிட்டான் அப்புறம் ஊரு வந்துருச்சு இவர் தூங்கிட்டாரு வண்டியிலேயே ஊரு வந்தவொடனே ஐயா ஊர் வந்துருச்சு வீடு எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆ வந்துருச்சா புல்லு புழுந்துருச்சா அப்படின்ட்டு ஏதாவது அந்த மரம் தெரியுதுப்பார் அதுக்கு பக்கத்து வீடுதான் அப்படின்னாருந்தேன் சரி வண்டியை மாட்டை அவுத்து விட்டு வா உனக்கு மாட்டுக்கு புல்லு போடுறேன் பல்ல தேய்ச்சிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் பேசின தொகையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப அவர் சொன்னார் ஐயா வேண்டாம் உங்க சாப்பாட்டுக்கு ஒரு கும்பிடு என் மாட்டுக்கு நீங்க போறதா சொன்ன புல்லுக்கு ஒரு கும்பிடு நீங்க கொடுக்க போற காசுக்கு ஒரு கும்பிடு எனக்கு ஒன்னும் வேண்டாம் அப்படின்னா ஏன்பா என்ன கோபம் உனக்கு நீ கேட்ட நான் தரேன்னு சொல்றேனே அப்படின்னு அப்படி இல்லையா நீங்க சொன்னீங்களே வெங்கடப்ப நாயக்கர் கொடுத்தாருன்னு அந்த வெங்கடப்ப நாயக்கர் ஏன் முத்தாத்தா அவரு கொடுத்த ஊர்ல தான் இப்ப நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க நாங்க ஒரு காலத்தில் ஜமீன்தாரா இருந்து புலவர்களை ஆதரிச்சவங்க எங்களுக்கு நேரம் சரியில்லைக்கு நான் மாட்டு வேண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற போது எங்க பரம்பரைக்கு ஒரு குணம் உண்டுங்க குடுத்த தானத்தை நாங்க திரும்பி வாங்கறதில்லை எங்க தாத்தா உங்களுக்கு சமந்தான் அவரு கொடுத்த சாப்பாட்ட நான் சாப்பிட்டேன்னா கொடுத்த தானத்தை திரும்பி வாங்கறதாகும் நீங்க எனக்கு கூறி கொடுத்தீங்கன்னா அவர் கொடுத்த காசை நான் திரும்பி வாங்கறதாகும் தம்பி தொடமாட்டேன் துரும்புட நீங்க கொடுத்தா வாங்க மாட்டேன் எங்க தாத்தா கொடுத்த தானம் கொடுத்ததாகவே இருக்கட்டும் அந்த தானத்தை நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன் அவருடைய பேரை அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் செய்தது சேவையாவே இருக்கட்டும் அப்படின்னு பிடிவாதமாக காசு வாங்காமல் சாப்பாடும் சாப்பிடாம நீச்சல் தண்ணி கூட குடிக்காம போயிட்டான் இதை நினைக்கலே எனக்கு அழுக வருதுன்னு சொல்லி அவர் அழுது கொண்டே சொன்னாரான் சிற்றம்பிழக்குறாரு அதை வந்து சாமிநாதையர் பின்னால அடிச்சு போட்டிருக்கார் இது என்னன்னு சொன்னா பிரபுத்வம் இந்த கை கொடுக்குமே தவிர எடுக்காது கொடுத்ததை வாங்காது என்கிற ஒரு நோபல் குவாலிட்டி ஒரு பெரிய பெருந்தன்மை பரந்த மனப்பான்மை இது இந்த சூரியனுக்கு உண்டு தாயி அப்படிங்கிற தானம் என்றால் கொடு கொடுத்து அத மறுபடி வாங்கறதில்ல அப்படிங்குற கொள்கை இந்த மோஷத்தை கொடுத்துட்டான் ஒரு தடவை அந்த ஆத்மாவுக்கு மறுபடி மோக் வாபஸ் வாங்க மாட்டான் மறுபடியும் அஜ்யானத்தில் தள்ள மாட்டான் ஒரு தடவை ஒருவர் கேள்வி கேட்டார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மோட்சம் போறோமே அங்கிருந்து கடவுள் திருப்பி போடா பூமிக்குன்னு தள்ளி விட்டான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் அவர் ஏன் அப்படி கேட்டார்னா தள்ளி விடுறதுக்கு கடவுளுக்கு சக்தி உண்டு அவர் நினைச்சா எதுவும் செய்யலாம் அப்படி செஞ்சிட்டா என்ன பண்றது என்ன அதுக்கு அவர் சொன்னார் அவன் எவ்வளவு நல்லவன்னா இந்த ஆத்மா வராதா வராதா வராதா நம்ம கிட்டேன்னு சொல்லி பல கோடி ஜென்மங்களா காத்திருந்தான் இந்த ஆத்மாவும் நமக்கு போக மாட்டோமா போக மாட்டோமான்னு ஏங்கி இருந்து போகுது வராதா வராதான்னு காத்திருந்த ஒரு நபர் வரமாட்டோமா போகமாட்டமான்னு நினைச்சுட்டு இருந்தா ஒரு ஜீவாத்மா இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடி பிரிவு எப்படி பா வரும் அவனும் தள்ள மாட்டான் நீயும் வரமாட்டேன் பயப்படாத மோட்சம் அடைந்தால் அடைந்தது தான் அப்படின்னு சொன்னார் அதுபோல நியமினம் ஏக்க நிர்வானதாயி உயர்ந்தத்தை கொடுக்கிற அந்த சூரியன் பூயாத்துனா ஆகட்டும் பிராக் அவஸ்த அதிக தர பரிணாம பிராக்னா முதல்ல அவஸ்தானா நிலைமை அதிக தரம்னா படிப்படியா அதிகமாகிற பரிணாமம் என்றால் அளவு என்னன்னா சூரியன் காலையில உதிக்கிற போது கொஞ்சமான உஷ்ணமா இருக்கிறான் நேரம் ஆக ஆக ஆக ஆக வெப்பமும் வெளிச்சமும் அதிகமாகிட்டே போகுதுல அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல பிராக் அவஸ்தா அதிக தர பரிணாம உதயகா அப்படின்னு ஒரு லாங் தொடர் உதிக்கும் போது சிறிதாக இருந்து படிப்படியாக வெப்பத்தை அதிகமாக்கி பனிரெண்டு மணிக்கு மிக அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியவன் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் அதாவது இது வந்து இவராக ஒரு காயின் பண்ணுற வார்த்தை ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு இட்லிக்காரமாகவும் ஒரு கஸ்டமரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா இன்னும் சட்னி ஊற்றுன்னு கேட்குற ரெண்டாடு இந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்குது நான் சொன்னேன் ஏமா நாட்டில் எதோ தானம் பண்ணுறான் ஒரு கரெடி சட்னி கொடுத்தா என்ன போயிட்டு போகிறான் ஐயா நீங்கள் விவரம் தெரியாமல் பேசுறீங்க இவன் சட்னி குடிக்கி அப்படின்னா தனியா வார்த்தை சட்னி குடிக்கி இது வந்து செந்தமல்லையும் இல்லை புறநானூரிலையும் இல்லை சங்க இலக்கியத்திலேயும் இல்லை இந்த காலத்திலயும் இல்லை அப்படின்னு இந்த அம்மாவா காயன் சட்னி அதிகமாக சாப்பிட்றாங்கிறதுக்கு சட்னி குடிக்கி அப்படிங்குது அதுவா ஒரு பேர் உற்பத்தி பண்ணியிருக்கு அது மாதிரி இவர் சொல்றார் பிராக் அவஸ்தா அதிக தர பரிணாம உதயா உதை போது சிறிதாக இருந்து பைய பைய பெரிதாகி உச்சி வேளையிலே மிக அதிகமான உஷ்ணத்தை தருகிறவன் இவர் காயன் பண்ற ஒரு வார்த்தை புதுசா இவரா உற்பத்தி பண்ற ஒரு வார்த்தை பிராக் அப்படின்னா முதலில் அவஸ்தானா நிலைமை அதிக தர அதிகமாக பரிணாமம் என்றால் அளவு உதயம் என்றால் தோற்றம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு வார்த்தை இங்கே உருவாகுது பிராக் அவஸ்தா அப்படின்னு சொன்ன தோற்ற நிலைமை உதய சூரியன் தான் நமக்கு வழிபாட்டுக்குரிய சூரியன் சூரியன் வந்து ரொம்ப அதிகமான வெளிச்சமாயிட்டதுன்னு சொன்ன அதை பார்க்க கூடாது நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு கெடுதல் உதய சூரியன் கண் ஒளியை கொடுப்பான் அதுக்கு மேல வளர்ந்துட்டான்னா கண் ஒளியை கெடுப்பான் அதை ஊத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு அந்த அவஸ்தில தான் அதை பார்க்கணும் அதான் வழிபாட்டுக்குரிய ஒரு இது இப்ப மற்ற எந்த பொருளையும் நம்ம சூரியனா பாவிச்சு செய்யறதுக்கு அனுமதி இல்லைங்க இப்போ சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு நான் வெளியே போக முடியல அதுக்கு பதிலாக இங்க ஏதாவது சூரியனா வச்சுக்கலாமா அப்படின்னா பெரியவங்க அப்படி சொல்ல நீங்க மொட்டை மாடிக்கோ அல்லது வந்து சூரியனை தான் பார்த்து வழிபடணும் இந்த இதை அதுவா பாவிச்சு வழிபடுறேன்ங்கறது அனுமதி சூரியனுக்கு இருக்கிறதா தெரியல ரொம்ப விசேஷமான பக்தர்களுக்கு அந்த அனுமதி இருக்கோ இல்லையோ இப்ப மற்ற தெய்வங்களுக்கு அப்படி இல்லைங்க இப்ப நீங்க சும்மா மஞ்சள்ல சந்தனத்துல இப்படி கும்மா மாதிரி பிடிச்சி வச்சு இது பிள்ளையாரு சொன்னா பிள்ளையாரு வந்து கொடுக்குற காணிக்கை ஏத்துக்கிறாரு ஒரு பூர்ண கும்பத்துல பூர்ண கும்பத்துல தீர்த்தம் வச்சு தேங்காயை வச்சு அங்க பெருமாளை கும்பிட்டா பெருமாள் அங்க அப்படி இல்லை சூரிய வழிபாடு சூரியனை பார்த்து தான் கும்பிடணம்னு இருக்கு காளிதாசனை பத்தி உங்களுக்கு தெரியும் போஜ மகாராஜனுடைய ஆஸ்தான வித்வான் காளியனுடைய அருளாலே கவித்துவம் வரப்பெற்றவன் அவன் வந்து நிச்சயம் வந்து காளி பூசை பண்ணுவான் ஒரு பூசைப்பட்டி கையில வச்சிருப்பான் பூசப்பட்டி இல்லாம எந்தூருக்கும் போக மாட்டான் இப்ப ஆந்திரா திருதண்டி நாராயண ஜீர் அவர் அமெரிக்கா போனா பிளேன்ல ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவாரு ஒரு டிக்கெட் இவருக்கு இன்னொரு டிக்கெட் பூசப்பட்டிக்கு அந்த பூசப்பட்டி சிறிசா தான் இருக்கும் அதுக்குள்ள இந்த ராமர் லட்சுமணர் சீதகர் சின்ன விக்ரவங்க வச்சிருப்பாரு அவங்க ரொம்ப நெருக்கடியான நேரத்துல கூட சுவாமி நீங்க இந்த பொட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை உட்கார வைக்கலாமேனா நான் தான் காசு கொடுத்து தான் டிக்கெட் வாங்கிருக்கிறேன் அதெல்லாம் முடியாது அது பெருமாளுக்கு தான் ஏதாவது பேசுகிறாருந்தா நான் இறங்கிடுவேன் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன் கடைசி வரைக்கும் இந்த சீட்டில் பெருமாள் தான் இருப்பார் அப்படின்னு நவத்த மாட்டார் நீங்கள் ரயிலில் போறதா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறதா இருந்தால் பெருமாளுக்கு ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பேர் உட்காந்துருப்பார் நாற்பத்தி ரெண்டு பெருமாள் உட்காந்துருப்பார் அந்த டிடிஆர் வந்து பார்த்துட்டு என்ன சாமி பொட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பொட்டியா உள்ள பெருமாள் இருக்காரியா அந்த சீட்டு பெருமாளுக்கு தான் காசு போக்கெட் வாங்கிறீங்க ஆமா அன்னி பாட்டுக்கு போகணும் கடைசி வரைக்கும் நவத்தவே மாட்டார் அப்படிதான் அன்னைக்கும் இன்னைக்கும் அதை வந்து அவர் விக்கிரகமாக நினைக்கல தெய்வ நினைக்கிறேன் நினைக்கிறேன் காளிதாசன் பூசை பெட்டி வச்சிருப்பா எங்க போனாலும் அந்த பூசப்பட்டி எடுத்துட்டு போவான் ராஜதர்பாருக்கு போனாலும் சரிதான் இல்ல வேற கேளிக்கை நடக்கிற இடங்களுக்கு காளிதாசனுக்கு ஒரு தாசி மேல மோகம் கணிகை மேல மோகம் அவ வீட்டுக்கு போற போது தான் போவோம் இதை போஜராஜன் போறது தாசி வீடு ஆனா கையில பார்த்தா பூசைப்பட்டி பெரிய பக்தி மாதிரி போயிட்டு வர கிண்டல் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு இவன் தாசி மோகத்துல பூசையை மறக்கிறான் பார்ப்போம்னு சொல்லி இவர் தாசி வீட்டுக்கு போற நேரம் பார்த்து ஒரு சேவகன் சொல்லி அந்த பூசை பெட்டியை தென்னில வச்சிருப்பான் தூக்கிட்டு வந்துருக்கா அப்படின்ட்டான் இவன் தூக்கிட்டு போயிட்டா போய் ராஜாட்ட பொண்ணு கொடுத்துட்டான் இவன் ராத்திரி பூரா கூட கூத்தடிச்சிட்டு மறுநாள் காலையில ஸ்நானம் பண்ணிட்டு பூசை பண்றதுக்கு வெளியே தென்னையில் வந்து பார்த்தா பூசை பெட்டியை காணும் ஏன்னா இருந்துருந்து இதுக்காக வந்துட்டான் வெறும் சாமி தானே வச்சிருக்கேன் அதில் அப்படின்னு பார்த்தான் ஆனா அண்ணாடம் காலையில குளிச்சுட்டு பூசை பண்ணாமல் அவன் சாப்பிட மாட்டான் வேற பேச மாட்டான் இது ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம பெரியவங்க கிட்ட இப்போ நம்மகிட்ட சுத்தமாக கிடையாது அதாவது குளிச்சிட்டு பூசை பண்ணிட்டு தான் யார்ட்டையும் பேசுறது ஒரு பழக்கம் நம்ம பெரிய விளக்குது நாம் இப்போ என்ன பண்ண தெரியுமா குளிக்கிறத போஸ்போன் பண்ணிடுறோம் பூசையவே போஸ்ட்போன் பண்ணிடுறோம் அப்புறம் செஞ்சுக்கிட்டா போதும் இப்போ என்ன அப்படின்னுட்டு சில பேர் காலையில் செய்ய வேண்டிய பூச்சி சாய்ந்தரம் மூன்றரை மணிக்கு செய்கிறது உண்டு இல்லை ரெண்டு மூணு நாள் செய்யாமல் உண்டு நாலாவது நாள் செய்கிறதும் உண்டு இப்படியெல்லாம் போஸ்போன் பண்ணுறாங்க அவன் காளிதாசன் என்ன பண்ணினா பூசை இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என்ன பண்ணா தோட்டத்துல போய் புஷ்பங்களை பறிச்சிட்டு வந்தா பூஜைக்கு பெட்டிகளை ஒன்னும் நேரம் உள்ள போனா இவனுடைய மோகத்துக்கு காரணமாயிருந்த தாசி படுத்துக்கிடந்தா படுக்கையில அவளை பார்த்தா அம்மா காளி எல்லா பெண்களும் உன்னுடைய வடிவம் என்று சாஸ்திரம் சொன்னது இப்போ இந்த தாசியை உன் சொரூபமா நினைச்சு நானு பூஜை பண்றேன் இந்த புஷ்பங்களை நீ ஏத்துக்கணும் இப்போ தாசி இல்லை இப்போ நீதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரம பக்தியோடு ராமகிருஷ்ணர் தன் மனைவி சாரதா தேவிய காளியா பாவிச்சு பூஜை பண்ணுவாராம அது மாதிரி இந்த தாசி காலம் பூவு பரம் கொட்டி அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது கீழே விழுந்து எந்திரிச்சு பிரதக்ஷணம் எல்லாம் பண்ணி ரொம்ப திருப்தியா சந்தனம் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்துட்டான் தர்பாருக்கு வந்துட்டான் அப்ப போஜராஜன் கேட்டாரு என்னப்பா வந்து சூரியன் மேற்க உதிக்குதா அப்படின்னு என்ன மகாராஜா அப்படின்லாம் கேட்கறீங்க அப்படின்னு நீ வந்து பூசை பண்ணாம சாப்பிடறது இல்ல பேசறது இல்லைன்னு சொன்னீங்க நேத்து போகும்போது உன் பூசைப்பட்டியும் மறந்து வச்சுட்டு போயிட்ட போல் இருக்குது என் சேவகம் உணர்ந்து கொடுத்தா இந்த இன்னைக்கு நீ பூசையும் பண்ற பண்ணியிருக்க முடியாது ஆனால் பார்த்தா முகத்தை பார்த்தா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு வர்ற மாதிரி தெரியுதே என்ன செய்தேனு அவன் சொன்ன இல்லையே நான் வந்தார புஷ்பங்கள் கொண்டு இன்று காளியை செய்தேனே பூஜை பண்ணிட்டு தானே வந்தேன் அப்படின்னா என்னடா இருந்து பண்ற பொட்டி என் கிட்ட இருக்குதுன்றேன் நீ பூஜை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா பொட்டியை திறந்து பாருங்க மகாராஜா அப்படின்னா திறந்து பார்த்தா அவ காலில் இவன் போட்ட பூ பூரா அங்கே பொட்டியில் கிடக்கு அவன் அவ்வளவு மெய்யான பக்தியோடு அதை செய்திருக்கிறான் அதாவது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்டே சொன்னான் நான் சிவ பூஜை பண்ணணும் எனக்கு நேரமாச்சு கிருஷ்ணா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒன்னு கிருஷ்ணன் என்ன சொன்னான் என்னை சிவனா பாபிச்சு என் காலில் போடுறா அது போய் சேர்ந்துருண்டா அப்படின்னா அப்போ அவன் வந்து அர்ஜுனன் என்ன சொன்னான் என்னப்பா சில சமயத்தில் நான்தான் பரமாத்மாங்கிற நான்தான் சிவனுங்கிற என்ன ஓவரா பேசுற நான் வந்து அவருக்கு பண்ண வேண்டிய பூஜையை உனக்கு பண்ணி கிடைச்சிட்டு அவர் உதைச்சா நீ வாங்கிக்கவியா அப்படின்னு கேட்டா நான் வாங்கிக்கிறேன் அவர் உதைக்கும் பட்சத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சரிப்போ இதனுடைய பழிபாவம் எல்லாம் உனக்குதான் நாளைக்கு சிவன் கேள்வி கேட்டா பதில் சொல்லப்படி நீ தான் ஒன்னு தான் காமிச்சு விட்டுருவேன் நானும் அப்படின்னு சொல்லி ஏன் இவன் சிவனை பூஜை பண்ணினாங்கன்னா இவன் பாசபதாஸ்திரம் வாங்கியிருந்தான் பாசுபதாஸ்திரம்னா என்ன அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் பசுபதினா சிவனுக்கு பேர் அந்த பசுபதி கொடுத்த அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் அந்த அஸ்திரம் வாங்கினவன் டெய்லி வந்து சிவனை பூஜை பண்ணனும் அப்பதான் அந்த அஸ்தம் வந்து எஃபெக்டிவா இருக்கும் எப்படி வண்டி ஓட்டுறான் பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருந்தாலும் வண்டி ஓடும் அதனால சிவ பூஜை பண்ணலன்னு சொன்னா அவனுக்கு அந்த பாசுபதாஸ்திரம் ஃபெயில் ஆயிடும் அதுக்கான துடிச்சான் அப்படி அவர் சொன்னார் நீ என்னதான் சிவன் நினைச்சு மந்திரம் சொல்றான்னா அவன் ஓம் நம சொல்லி பஞ்சாட்சிர மந்திரம் ஜெயிச்சு அந்த பூவை புறம் கிருஷ்ணன் போட்டான் பூஜையை முடிச்சானே தவிர மனசுக்குள்ள அவனுக்கு ஒதைக்குது இந்த பாவை பையன் சொல்ல கேட்டு இவன் காலில் போட்டேன்னு பெரிய பிரச்சனை வரப்போகுது இப்ப சிவ விஷ்ணு சண்டை வரப்போகுது இப்ப என்ன பகடையக்காய் ஆக்கி விளையாடி விட்டான் நினைச்சிட்டு இருக்கிறான் அப்ப கிருஷ்ணன் பார்த்தான் சரி இவன் சந்தையை தீர்த்திருந்தான்னு சொல்லி அப்பா ஒரு அவசரமான வேலையான சிவனை நேரில் பார்க்க வேண்டியிருக்கு கைலாசத்துக்கு போறேன் வாரியா அப்படின்னா இவன் பார்த்தா நம்மள உதவ வாங்கி கொடுக்கறது கூப்பிட்டு போறான் போல் இருக்கு அப்படின்னா இல்ல வா உனக்கு ஒண்ணு வராது நீ வா அப்படின்னு சொல்லி கைலாச கூட்டி போன அங்க போனா அர்ஜுனன் இந்த கிருஷ்ணன் காலில் என்ன பூவெல்லாம் போட்டிருந்தானோ அதெல்லாம் சிவன் தலையில அர்ஜுனன் பார்த்தா முடிச்சான் சிவன் டே நீ போட்ட பூவெல்லாம் ஒன்னு விடாம சேர்ந்துச்சான் ஒரு அஞ்சு ஸ்டார் கரெக்ட் டெலிவரி குரியர் சர்வீஸ் லார்டு கிருஷ்ணா குரியர் சர்வீஸ் இன்ஸ்டன்ட் குரியர் அப்படின்னா அப்படி மலைச்சு போனா அப்புறம் சிவனை பார்த்துட்டு வெளியே வரும்போது எப்படி கிருஷ்ணா இது எப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையாது அப்படின்னு புரியல விட்டுரு விட்டுருனேன் அவரை விட்டுரு அப்படின்னா ஏன்னா இவனுக்கு சொல்லி விளங்க வைக்கிறதுக்கு முடியாது இதெல்லாம் பரம ஞானம் இப்போ நாம வந்து பெருமாள் பெருமாள்னு கும்பிடுறோமே இது என்ன மூர்த்திய கும்பிடுறோம் நாம ஒரு கல்லுதானே ஒரு சிற்பிக்கிட்ட சொல்லி ஒரு கல்ல வந்து விக்கிரகமா செய்ய சொல்லி அதை பெருமாள்னு கும்பிடுறோம் ஆனா பெருமாள் அதை இல்லையா நம்ம பாவனையை பொறுத்தது பக்தியை பொறுத்தது இந்த திருநறையூர்ன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே கல் கருடன் ரொம்ப ஃபேமஸ் திருநறையூர் கருடாழ்வார் ரொம்ப ஃபேமஸ் கருங்கல்லாம் அதை செய்தது இந்த விஸ்வகர்மா இனத்தை ஒரு சிற்பி விஸ்வம்பரன் பேரமன் அந்த விஸ்வம்பரன் ஒரு நாள் உக்காந்துருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட கல்லை இதுக்கு கருடாழ்வார் செய்யலாம் போல கல்லாக இருக்குதுன்னு மனசில் தோணிச்சான் அது செய்ய அப்படின்னு ஒரு உத்தரவு மாதிரி இருந்ததான் உடனே வந்து அந்த கல்லை எடுத்து திருநறையூர் பெருமாளுக்கு கருடாழ்வார் வாகனம் இல்லை நாம முத முதன்னு கருங்கல்லை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் செய்தான் செய்யறதுன்னா நீங்க வந்து களிமண்ணில் மண்பானை செய்றீங்களே அது மாதிரி இல்லை தெய்வ விக்கிரகங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இத்தனை அங்கலம் காலு இத்தனை அங்கலம் மார்பு இத்தனை அங்கலம் ரெக்கை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதன்படி சாஸ்திரப்படி ஒரு நூல் பெசகாம ரொம்ப சிறந்தையோட செஞ்சான் அதெல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்னடா அப்படின்னு சொன்னா அந்த கருடனை செய்யிற போது அவன் மனசுக்குள்ள ஸ்ரீ வைனத்தையாயனமக ஸ்ரீ வைனதையாயனமக ஸ்ரீ வைனத்தையாயனமன்னு சொல்லிக்கிட்டே செய்யறான் வைணத்தையாயனமகன கருடாழ்வாருக்கு வணக்கம்னு அர்த்தம் இது வேத மந்திரம் என்னன்னா கருடா நான் செய்யற இந்த வாகனத்தில் நீ இறங்கி வரணும் நான் செய்யற பிம்பத்துல ஏதாவது குறை இருந்தா கூட என்னை மன்னிச்சுக்கிட்டு நீ வாகனமா இந்த சிற்பம் ஒழுங்கா வரணும் அதை முக்கியமான விஷயம் இந்த கோவில்காரங்க இதை ஏத்துக்கிட்டு இத வாகனமாக்கி பெருமாளை நீ சுமக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியே ஜெயிக்கணும்னா அவன் செய்யறபோது கொஞ்சம் கூட சிந்தனை கையில் இப்போ இங்கே கோவிலில் உக்காந்துக்கிட்டு உபன்யாசம் கேட்டுக்கிட்டே சிந்தனை எல்லாம் வந்து அங்கே வேற எங்கேயும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம அவன் வந்து வேற சிந்தனையும் இல்லாம அத கருடன தவிர வேற தியானமே அப்ப செஞ்சான் கடைசியில செஞ்சு முடிச்சுட்டான் முடிச்ச அந்த இறகுகளுடைய நுட்பமான நகாஸ் வேலை முதற்கொண்டு தத்ரூபமாக அமைச்சு போச்சு பார்த்து மனசுல திருப்தி கருடாழ்வார் அனுகிரகிச்சுட்டார் அவர் அனுகிரகம் இல்லாம இதை செய்ய முடியாது பறக்கல அது ஒண்ணுதான் வித்தியாசம் அவ்வளவு தத்துருபமா இருக்கு அப்படின்னு சொன்னானும் இல்லையோ உடனே பறந்துருச்சு சையின் பறந்துருச்சு மேல கருங்கள் கருடன்னு பறக்குது இவன் பார்த்தான் ஒரு கிணத்துல புரிஞ்சு போச்ச விஷயம் என்னடா கருடாழ்வார் கொஞ்சம் ஓவராவே அனுகிரகம் பண்ணிவிட்டாரு பறக்குது அய்யய்யோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த விக்கிரகத்தை செஞ்சு பாட்டுக்கு பறந்து வைகுண்டம் போயிட்டாருனா என்ன ஆகுறது நம்ம இந்த கோவிலுக்கு வாகனத்துக்கு என்ன பண்றதுன்னு தேடி அக்கம் பக்கம் ஒரு ஒளிதான் வச்சிருந்த ஒளிதான் எடுத்து குறிப்பாத்தான் அடி செம்மாட்டி பட்டோன்னு சையின்னு இறங்கிடுச்சு உடனே பார்த்தாலே செல்லு போயிடுச்சு மன மன்னிச்சிக்கணும் ஒரு நான் ஒன்னு இவ்வளவு பாடுபட்டு உருவாக்கணும் நீ பாட்டுக்கு உங்க ஊருக்கு கிளம்புறியே இது எங்க ஊருக்கு நான் செஞ்சு உருவம்லையா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த சம்பவம் நடந்த போது அந்த கோவிலாறு டிரஸ்டி தர்மகர்த்தா அர்ச்சகர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே சுற்றிலிருந்துதான் அந்த விக்கிரகத்தை பாராட்டுறாங்க மனித சரித்திரத்துல கருங்கல்கருடன் பறந்த வரலாறு இதுவரைக்கும் நடந்தது இல்லை இனிமே நடக்க போறதும் இல்லை அதனால எங்களுக்கு இந்த விக்கிரகம் வேணும்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை இன்னைக்கு வரைக்கும் திருநறையூரிலே பெருமாளுக்கு வாகனமாக வைத்திருக்கிறார்கள் கிட்ட வரவங்களுக்கு அந்த விக்கிரகத்துல அடிப்பட்ட காயத்தை இந்த இடத்துலதான் விஸ்வம்பரன் ஊழிய விட்டு எரிஞ்சு காயத்தை உண்டு பண்ணினான் அப்படின்னு காட்டுவான் இப்ப வந்து நம்புறதுக்கு நமக்கு மனசு இடம் தராது கருங்குல எங்க பறக்குமான்னு இதெல்லாம் அமானுஷ்யமான சில நடந்த சரித்திரங்கள் புனிதமான சரித்திரங்களுக்கு பகுத்தறிவுக்கு அங்க வேலை பொறுத்தது அது மாதிரி இந்த அவஸ்த அவஸ்தான் உதய சூரியனாய் இருக்கும் நிலையிலே வழிபாட்டுக்கு உரியவனாய் இருக்கிறான் அதிக பரிணாம உதயா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உக்ரமும் வடிவும் அதிகமாகி கொண்டு போகிறது அர்க்கஹா ஸ்ரீயே அர்க்கஹான சூரியன் இந்த ஸ்லோகத்திலே சூரியனுக்கு அவர் கொடுக்குற பேர் அர்க்கன் அர்க்கஹா இந்த நாமம் முக்கியம்ங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நாமம் முக்கியம் உங்களுக்கு ஓய்வு இருக்குமானா வீட்டில் போய் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சூரியனுக்கு மயூரகவி என்ன பேர் கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதான் தனியாக எடுத்து எழுதுவாங்க எழுதி பண்ணீங்கன்னா அந்த நூறு ஸ்லோகத்திலையும் அவர் எந்த ஸ்லோகத்தில் எந்த பேர் கொடுத்துருக்கிறாருன்றதை எழுதி அதை ஒரு நாம வழியாக டெய்லி நீங்க படித்தாலே உங்களுக்கு பெரிய பண்ணியும் பழமொழி சொல்லுவாங்க நாமியை விட நாமா உயர்ந்தது பெயர் உள்ளவன் அதாவது பகவான் அந்த விட பகவானுடைய பெயர் உயர்ந்தது உங்ககிட்ட இருக்கு சரக்கு தெரியல நீ ராமான சொல்லுவியா சொல்ல மாட்டேன்னா ஓன் பேராச்சு நீ சொல்லாமல் இருந்தால் நீ போக முடியல நான் சொன்னேன் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்போ நாமத்தை சொன்னவன் கடலை தாண்டினான் அதை சொல்லாத அந்த பகவான் தாண்ட முடியாது அந்த நாமியை விட நாமா உயர்ந்தது இந்த நாமிங்கிற வார்த்தை தான் இப்போ பினாமின்னு வந்திருக்கு அப்படி பினாமியில் வந்து நிலம் வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல பினாமினா பெயர் இல்லாமல் இருந்தான் தன் பெயர்ல இல்லாமல் இன்னொருத்தன் பேரில் சொத்து வாங்குறது சீலிங் ஒன்று வச்சிருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் பதினைஞ்சு ஏக்கர் நிலம் தான் இருக்கலாம் இத்தனை வீடு தான் இருக்கலாம் இவனுக்கு கொள்ளையோ கொள்ளையுன்னு பணம் வருது என்ன பண்றதுல மாமா பேர்ல பத்து ஏக்கரு மச்சனாமி இன்னொருத்தன் பேர்ல வாங்கறது இல்லாமல் பினாமின்னு பேர் சுனாமிங்கிறது வேறங்க சுனாங்கிறது வேற சு அப்படின்னா ஹார்பர் நாமினா அலைகள்னு பேரலைகள் அதாவது துறைமுகத்திலே வந்து மோதக்கூடிய அலைகள் அது ஜப்பான் மொழி அதனால மொழிய போட்டு நீங்க இது பண்ணாதீங்க இங்க அந்த அர்ககா சூரியன் ஸ்ரீயே ஸ்ரீயே என்ன உங்களுக்கு மங்களங்கள் செய்வதிலே உங்களுக்கு நல்ல அருள் பாலிப்பதிலே உங்களுக்கு கருணை செய்வதிலே பூயாத் பூயாத்துங்கிறது நாலாவது வரையில முதல்ல வார்த்தை இருக்கு பாருங்க அது நான் சொன்னேன்ல அந்த இடம் கருணை செய்வதிலே கருணை செய்வதிலே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கருணையானது உங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கெட்டதெல்லாம் இல்லாதபடி பண்ணணும் ஒரு காலத்திலே சமண மதம் இந்தியாவை பிடிச்சி ஆட்டிக்கொண்டிருந்த நேரத்திலே இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ரொம்ப அழுதாங்க நம்ம இந்து மதமே அழிஞ்சு போக முன்ட்டு அப்போ பகவான் எப்படி கருணை பண்ணினான்னு சொன்னான்னா சமண மதமே அட்ரெஸ் இல்லாமல் போச்சு இப்போ கொஞ்சந்தான் இருக்குது அவங்களுக்கு கூட ரெண்டு பிரிவுங்க ஒரு பிரிவுக்கு வந்து திகம்பரர்னு பேரு இன்னொரு பிரிவுக்கு வந்து சுவேதாம்பரின்னு பேரு இந்த ரெண்டு பேருக்கு சண்டை எப்படின்னா அந்தந்த ஒரு கோர்ட்டில் இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க என்னடாண்ணா இந்த ஜெயின் கோவில் கட்டின இடம் வந்து எங்களுக்கு சேர்ந்ததுன்னு திகம்பரி சொல்கிறான் சுவேதாம்பரி சொல்கிறான் இல்லைங்க எங்களுக்கு சேர்ந்ததுங்கிறான் அடிச்சிக்கடி சாப்பிடணும் இருக்கிறதே கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே சண்டை அப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் பகவான் செய்த கருணை சாம்ராட் அசோகன் இந்தியா முழுக்க பௌத்த மதத்தை படைப்பி விட்டான் இந்த மதம் அட்ரெஸ்லாம் போச்சு அப்போ பகவான் தான் தலையிட்டு இப்போ கதையே மாற்றி விட்டாங்களே அதான் விவேகானந்தர் சொல்வார் எப்படி இந்தியா எங்கும் பரவி இருந்த பௌத்த மதமும் சமண மதமும் இன்று மாறி இந்து மதம் மாறிவிட்டதோ அதுபோல இஸ்லாமும் கிறிஸ்தவமும் குறைந்து இந்து மதம் பரவக்கூடிய காலம் இருக்கிறது நீங்கள் பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள் அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார் அது மாதிரி இங்கே பூ ஆகட்டும் உங்களுக்கு மங்களங்கள் செய்வதிலே அவன் ஈடுபாடு உள்ளவனாக ஆகட்டும் அவன் வந்து நல்லது செய்யட்டும் சரியே வகா வகா அப்படின்னா உங்களுக்கு இதுல நுட்பமான பல அர்த்தங்களை வச்சு பாடியிருக்கிறாங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் மேலோட்டமான அர்த்தம் தான் நீங்க நினைக்கலாம் ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஓட்டுறாரு நம்ம காஞ்சி பரமாச்சாரியர் வந்து இந்த சூரிய சதகத்துல சில சில ஸ்லோகங்களை மார்க் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொன்னா அவங்களுக்கு வைத்து வழி போகும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த கண்ணு குருடா இருக்கிறவனுக்கு கண்ணு பார்வை வரும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா காசு வரும் அதுக்கு காரணம் இத்தனாவது வரிகள் இருக்கிற இத்தனாவது பீஜம் அப்படின்னு எடுத்து சொல்லுவார் நாராயணியன் அவங்களுக்கு நடத்தி இருக்கிறேன் நாராயணன் ரெண்டு வருஷம் நடத்தினு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் நடத்தி முடிச்ச பிறகு வேற ஒரு டாபிக் நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற போது காஞ்சி பரமாச்சாரியருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சம்பவ துணுக்கு ஒன்று படித்தேன் அதுல நாராயணியத்துல இருக்கிற இத்தனாவது சாப்டர்ல இருக்கிற இத்தனாவது ஸ்லோகத்தை படிச்சா உடனடியாக உங்களுக்கு வயிற்று தீரும் என்று ஒரு ஆளுக்கு அவர் சொல்லி அவருக்கு வயிற்று வலி அவர் எழுதியிருக்கிறாங்க காரணம் என்னடா அந்த ஸ்லோகத்துல ரெண்டாவது வரையில் இருக்கிற இத்தனாவது வார்த்தையில அதுக்கான பீஜம் இருக்கு அப்ப இவங்கெல்லாம் வந்து தெய்வீக அருள் பெற்ற கவிஞர்கள் இப்ப நாம பாட்டு எழுதுற மாதிரி நம்ம புதுக்கவிதை எழுதுறோம்ல மேலே ஒரு வரி அப்புறம் கீழே ஒரு வரி அதை ஒடிச்சு உடிச்சு இடிஞ்சிட்டா அது புது கவிதை அப்படின்னு சொல்லி அதான் ஒரு அழகான பொம்பளை வந்து பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாடான் இதை புது கவிதையில் எழுதுறான் என்னடா ஒரு ஸ்வீட் ஸ்டால் காரம் சாப்பிடுகிறது இது கவிதை இவ ஸ்வீட் ஸ்டாலாம் அவ சாப்பிட்றது காரமாக ஒரு ஸ்வீட் ஸ்டால் காரம் சாப்பிடுகிறது என்னடா விஷயம்னா ஒரு பொண்ணு கடையில் பஜ்ஜி சாப்பிட்டு இதுவும் கவிதை இதுக்கு வியாக்கியம் எழுத முடியாது நாலாயிரம் எழுதி இருக்கிறது லெக்சர் பண்ணி இருக்க முதற்கொண்டு தெய்வம் நாக்கல உக்காந்து பேச எழுதின இந்த அக்ஷரத்தை இப்படித்தான் சொல்லணும் அதுக்கு இப்படித்தான் ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு எல்லா மந்திர அக்ஷரங்கள் சரிய பெரும்படியாக அவர் எழுதியிருக்கிறார்கள் அதனால என்ன கேட்டா இந்த ஒரு சுலோகத்துக்கு ஒரு மணி நேரம் விளக்குங்கிறது பத்தாதுங்க இப்போ மயூர கவிக்கிட்டே கொண்டு வந்து ஐயா அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொன்னால் உனக்கும் ஆயுசு பத்தாது தம்பி எனக்கும் ஆயுசு பத்தாது ஒரு ஸ்லோகத்தை நடத்துறதுக்கு ஒரு வருஷம் வேணும் நூறு ஸ்லோகத்துக்கு நூறு வருஷம் ஆயுசு இருக்கா அப்படின்னு கேட்பாரு ஏன்னா அவருக்கு தெரியும் பெற்ற தாய்க்கு தெரியும் பிள்ளையுடைய சமாச்சாரம் என்னான்ட்டு அவர்ல தான் எழுதினார் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுல அந்த மாதிரி பொருளும் அக்ஷர மகிமையும் நிறைந்த ஒரு ஸ்லோகம் ஒரு படித்து காட்டுறேன் பாருங்க கிராமன் லோலோ அபி एक லோகாந்தோட்டிம் நணம் திஜிமா விதத்தியந்தா ஹேத்துர் நம் ஏகனூவிகரிமோர் வ இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை ஒரு உச்சரிப்பை தவிராமல் சொன்னாலே உங்களுக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இந்த வாழ்த்தெல்லாம் அது வீண் போகாது எல்லாம் மந்திர சொற்கள் அவர் நிறைமொழி மாந்தர் தமிழில் நிறைமொழி மாந்தருன்னு சொல்லுவாங்க நிறைமொழி மாந்தருன்னா ஒன்று சொன்னால் அப்படி பலிக்கும் அவங்களுக்கு நிறைமொழி மாந்தருன்னு பேர் கோவலனை கண்ணுகியை கூட்டிக்கிட்டு கவுந்தியடிகள் மதுரை நோக்கி வர்றாரு அப்போ ஒரு துஷ்டன் துடுக்குத்தனமாக கேட்குறான் இவங்க யாரு அப்படின்னு என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு பிள்ளைகள்னால் எப்பவுமே என் சன்னியாசிகள் மற்றவங்கள பிள்ளைகள்னு சொல்கிறது பழக்கம் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னு என்ன நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பொருந்தில்லையே நீங்கள் சன்னியாசிங்கிறீங்க உங்களுக்கு பிள்ளை இங்கேருந்து வரும் அப்படியே பிள்ளை வந்தால் கூட அன்னந்த கஞ்சி கல்யாணம் நினைக்குவாங்களா இதில் ஏதோ கோல்மால் இருக்கு அப்படின்னு துடுக்கு தனமாக கேட்டுவிட்டான் கவுந்தரிகளுக்கு கோவம் வந்து நீங்கள் நரியாகவும் நாயாகம் போவீர்களா ஆனால் உடனே மாறி போயிடுச்சு மாறி போயிடுச்சு அதுக்கு கீழே எழுதுறாங்க அவர்கள் அவர் நிறைமொழி மாந்தராதலின் அந்த வாக்கு உடனே பலித்தது அப்படின்னு சொன்னால் உடனே பலித்தது அந்த மாதிரி உங்கள் தெய்வீகமான ஆற்றலோடு மையூரகவி அப்படிப்பட்ட பெரு இந்த ஸ்லோகம் நீங்கள் ஒரு மணி நேரம் உக்காந்து இது வேஸ்ட் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொண்ணை விட அதிகமான ஒரு மதிப்புள்ள புண்ணியம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கங்க இந்த அளவில் இன்றைய உபயோகதாரர்களான வைசால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையாரர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தமர்களுக்கும் இடம் அடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி இங்கே சக்கரதவர சகசிராவும் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசிரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை அடைக்கல மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதவதுக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்